சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருப்பியால் கற்கபாவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கோபிகைகள் ஒன்னா சேர்ந்து அந்த யமுனா தடத்தில் மணல் திட்டில் பாடுகிறார்கள் அதை பாடுறது அலர்றது பாடுறது நல்ல சுஸ்தரமாக பாடுகிறாள் பின்னால் வரப்போகிறது கடைசியாக நம்ம பார்த்ததே நீ வந்து மகாலட்சுமியினுடைய வாசஸ்தானமாகவும் தங்கள் தன்னை வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய சமஸ்திராணிகளுடைய பாபங்களை போகக்கூடியும் இப்படிப்பட்டதும் இந்த சாதாரண காட்டில் இருக்கக்கூடிய இது பொருட்கள் செடிகள் அதெல்லாத்தையும் மேயக்கூடிய பசுங்களுக்கு பசுகளுக்கு பின்னால் தொடர்ந்து போய் அந்த போகக்கூடிய அந்த அழகான பாதார காளிய சர்ப்பம் அவருடைய பணாமணிகளை தலை வைக்கப்பட்ட திருமணனியை எங்களுடைய ஹதயத்தில் வைக்கணும் அப்படி மனசில் இருக்கக்கூடிய காம விகாரத்தை போக்கணும் ஏ தாமரை கண்ணா ஏ வீரா மன படித்தவர்கள் புத்திசாலி உங்களுடைய அப்படியே அட்ராக்ட் பண்ணுறா அப்படின்னு நல்ல வாக்கியங்களை கொண்டது மதுரமான வார்த்தைகளை மயங்கி போன உங்கள்கிட்ட இந்த அடிமைகளை எங்களை உன்னுடைய பிழைக்க வைக்கணும் உசூற இருக்கான எப்படி இருக்கேன்னா விட வேண்டியதானே அப்படின்னா தாப்பத்திரயத்தால் அதாவது ஆதி தெய்விகா ஆதிபூதிகா அத்தியாத்மம் சொல்லப்பட்ட மூன்று விதமான தாப்பத்திரயங்களால கஷ்டப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய அவர்களெல்லாம் பிழை பிழைக்கக்கூடியது பிருத்த சஞ்சீவி மாதிரி பிரம்மஜி ஞானிகளால் ஞானிகளால் பிரம்மஜானிகளால் பிரம்ம ஜானிகளால் சான்றோர்களால் குழப்பட்டதும் பாப்பங்களை வந்து எல்லா விதமான தோஷங்கள் பாப்பங்களை விளக்கக்கூடிய மேல கேட்ட மாத்திரத்திலேயே மங்களத்தை கொடுக்கக்கூடிய சாந்தியை கொடுக்கக்கூடியதானே சாந்தியை கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் கதையான அமிர்தத்தை பூலோகத்தை எந்த ஜனங்கள்லாம் விஸ்தாரமாக கிரணந்தி ஜனாக பூவி ஜனாக ஆத்திரம் கிரணந்தி நிரூபணம் செய்கிறாலோ அவர் வந்து போன ஜென்மாவில் ரொம்பவும் தானம் செய்தேன் புண்ணியம் அதை தனியாக தானம் செய்து புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் அதனால தான் இந்த ஜென்மாவில் உன்னுடைய கரைகளான அமிர்தத்தை கேட்க முடியறது இப்போ இந்த கற்க பாகவதம் கேட்டாலே நீங்கள் நிறையா புண்ணியம் பண்ணவர்கள் தான் அதில் சந்தேகம் கேட்டவர்கள் எல்லாரும் புண்ணியம் செய்தவர்களே புண்ணியம் செய்தவர்கள் தான் கேட்கிறார்கள் அப்போ மூன்று விதமான மங்களம் சொல்லப்படுது சிரவண மங்களம் தியான மங்களம் பின்னால் விஸ்வமங்கலம் வரும் பிரியா குஹாக்கா நீ பிரியமானவன் ஆனால் வஞ்சிக்கக்கூடியவன் நினைத்தாலே மங்களத்தை கொடுக்கக்கூடிய உன்னுடைய தியான மங்களம் அதுதான் தியான மங்களம் உங்களுடைய புன்னகையும் அழகான அந்த மந்தஸ்பிடமான புன்னகையும் அன்பான பார்வையும் பிரியமான பார்வையும் அப்போ விளையாட்டாக இருக்கக்கூடிய மனசை அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவில் ரகசியத்தில் சொன்ன அந்த சங்கேத வச்சனங்கள் அப்படி போகிற போக்கில் வந்து ஒரு கோடி காட்டி சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படிப்பட்டதெல்லாம் உண்டோ எங்களை மனசை நீ உங்கள்கிட்ட பேசின மனசை அப்படியே கலக்கி விடுறதையும் க்ரோபயந்தி க்ரோபயந்தினா மனசை ஒரு கலக்க கலக்கியும் அதை வந்து அப்படியே அதில் வந்து மூழ்கி வைக்கிறாப்பில் பண்ணுறது அப்படின்னு கதறுகிறார்கள் மேலே பெறமா பார்ப்போம் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து கோகுலத்திற்கு வந்த கஷ்டங்கள்லாம் ஒன்றா க ரெண்டாக கஷ்டம் வந்த சீரீஸாக வந்தக்கூடிய கஷ்ட பரம்பரையை தொடச்சவன் அப்படிப்பட்டவர் கல்யாண பரம்பரை வரணும் ஆனால் கஷ்டங்கள் நிறையா வந்தது எல்லா கஷ்டங்களையும் நீக்கிறவன் அப்படி துயரத்தை நீக்கிறவன் வீரன் அடிவர்களுடைய கர்வத்தை எப்படி நீ வந்து நீக்கிறேன் பக்தர்களுடைய நீக்கிற சிரிப்பாலே நீக்கிறதான் சிரிப்பில் மாயை அப்படி புன்சிரிப்பால நீ அழிக்கக்கூடிய தோழர் ஃப்ரெண்டு நண்பர் உன்னுடைய பணிப்பெண்கள் உன்னுடைய அடிமை பெண்கள் உன்னுடைய அதாவது உனக்கு கைக்கரியம் பண்ணக்கூடிய பெண்கள் வேலைக்காரியாளர் எங்களை எங்களை ஏற்றுக்கொண்டும் உன்னுடைய தாமரை போன்ற அழகான முகத்தை எங்களுக்கு காணி காண்பு காணும் அதுக்காக தேங்கிக் கொண்டிருக்கும் தாமரை போன்ற திருவடிகள் வந்து தன்னை தாண்டி அண்டி வணங்குவதற்கு பாவத்தை போக்குறது கருணையால் அது வந்து புல் மேயக்கூடிய பசுக்களெல்லாம் பின்னால போகக்கூடிய அந்த பாதங்கள் அது அது அழகாக திருமகள் வா நித்தியவாசம் செய்யக்கூடிய அழகு அது வந்து அதாவது செல்வ செழிப்பினுடைய இருப்பிடமாக இருக்குது தன்னுடைய பலத்தால் வீரியத்தால் காளியனுடைய தலையில் வைக்கப்பட்டது பாம்பை விட நாங்கள் என்ன அவ்வளோ மோசமாக என்ன அப்படிப்பட்டவனுடைய திருவடிகளை எங்களுடைய ஹிரதயத்தில் வச்சு எங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமத்தியை காம அக்னியை முடிக்க வேண்டும் அப்படின்னா அதே போர்மா இதுவே ஒரு ப்ரூஃப் ஆகிடுத்து ஒரு நிரூபணமாகிடுத்து அதாவது காமத்தை ஜெயித்த ஒரு லீலைன்னு காமிக்கிறாப்பில் இருக்கு எந்த மாதிரி கண்ணா அழகான மதுரமான வார்த்தைகள் அப்படியே தொடராக சொல்லக்கூடியதும் விஷயம் தெரிஞ்ச ஞானிகள் சான்றோர்கள் கற்றவர்களுடைய மனசை வந்து கவரப்படக்கூடிய அடுப்ப இனியமான மதுரமான குரலில் மயங்கி நிற்கிறோம் உன்னுடைய மய குரலில் மயங்கி நிற்கக்கூடிய அடிமைகளை உங்களை உன்னுடைய அதரா அமிர்தம் வாய் அமிரத்தால் பிழைக்கச்சிங்களை என்ன வந்து நாங்கள் வந்து சரீரத்தை உயிரை விட நீங்கள் தான் அந்த ஆண் அழகன் ஆச்சேன் அப்படின்னு உன்னுடைய சிரவண மங்களம் தியான மங்களம் விஸ்வமங்கலம்னு விதமான மங்களம் இப்போ நம்ம பார்த்துல ஒம்பது பத்தில் ஸ்லோகத்தில் சிரவண மங்களம் உன்னுடைய அழகான கதைகள் லீலா லீலா விஸ்தாரங்கள் சொல்லப்பட்ட பல புராணங்களை அந்த பெரியவர்களான வியாசாதி வியாசர் பராசரர் சுகரிஷியன் வால்மீகி இவர்கள்லாம் இங்கே விட்டுட்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஒரு காப்பி ரைட்டும் கேட்கலாம் அவர்கள் எந்த ஒரு சம்பாவனையும் எதிர்பார்க்கல எல்லாம் லோகத்துக்காக விட்டு போயிருக்கார்கள் அதை கேட்பது என்ன பண்ணுறதையும் சிரவண மண்களம் கேட்டாலே போகிறோம் அதுதான் கற்க பாகவதம் கேட்டாலே போகணும் பாகியசாலிகள் கற்க பாகவதம் கேட்கிறார்கள் கற்க பகவம் கேட்பர்கள் எல்லாரும் பாகியசாலிகள் அதுதான சந்தேகம் இல்லை அப்படி உன்னுடைய கதையான அமிர்தம் ஆத்தியாத்மிகம் ஆதிதெய்விகம் ஆதி பௌதிகம்னு சொல்லப்பட்ட மூன்று விதம் வித த பா சிஹார க ஹே குரு பா குருக்கு சொல்கிறது உண்டு அப்படி மூன்று துயரங்களால் வாடி வ நான் அடியிருக்கேன்ப்பா உங்களை சொல்ல வாழணும் வாடி வரேன் அவர்கள் வந்து சௌக்கியமாக வாழ வைக்கிறது கவிகளால் துரிக்கப்பட்டது அதாவது கவிகள்னால் பக்தர்கள் ஞானிகள் அவர்களால் துரிக்கப்பட்டது பாபத்தை போகக்கூடியது சமஸ்த விதமான கல்மகங்கள் அதாவது பாப்ப வாசனைகள் தான் கல்மகங்கள் குப்புன்னு வரும் பாப்ப அப்படிப்பட்ட கல்மகங்கள் பாபத்தை போகக்கூடியது கேட்பதற்கு மிகவும் சிரவண மங்களம் இப்போ இந்த கண்ணனுடைய கதைகளை கேட்குறோம் அது கேட்பது வந்து மங்களமா இல்லையா மதுரமா இல்லையா சொல்கிறவனுடைய குரல் மதுரமா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த கதை வந்து மதுரமாக இல்லையா அப்படி மங்களமானது அது சீர்மிக்கது எும் பரவிது அழகானது அந்த மகாலட்சுமியினுடைய கட்டாட்சத்தை கொடுக்கக்கூடியது மகா செல்வ செழிப்பு வந்தது எங்கும் பரவிருக்கிறது இதனை சொல்பவர்கள் இந்த லோகத்தில் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் அப்படி பிரபோ அன்பனே பிரியமானவன்பன் அப்போ உன்னுடைய புன் அன்பா அன்பான அந்த பார்வை உன்னுடைய திருவிளையாடல் இத்தனை எத்தனையும் நினைக்க நினைக்க நினச்சி பார்க்குறப்பதும் அதை கேட்பதும் தியான மங்களமாக இருக்குது அதாவது சிரவண மங்களமாக அதை நினைக்க நினைக்க தியான மங்களமாக இருக்குது அதுவும் நல்லது அதாவது மங்களத்தை செய்யக்கூடியது நீ வந்து வஞ்சகன் எது ஏமாற்றக்கூடிய திடீர்னு காணாமல் போயிட்டீங்க அப்போது தனிமையில் ஹதயத்தை தொடரா மாதிரி நீ சொன்ன உன்னுடைய பேச்சுக்கள் எங்களுடைய ஹயத்தை அப்படியே கலக்குறதேன் அதை கலக்கி போடுவேன் அப்படின்னா மறுபடியும் இன்னும் ஃபர்தரை இன்னொரு தடவை தடவை சொல்லிடணும் அதை ஆறாவது ஸ்லோகத்துலேயும் சொன்னதே பார்ப்போம் பிரஜஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏற்பாட்டம் இதுவரைக்கும் ஏற்பட்ட கட்டங்கள் எல்லாம் போக்கக்கூடிய ஏ வீரன் சக்கை ஃப்ரெண்டு சொந்த ஜனங்கள் அதாவது தன்னை சேர்ந்தவர்களுடைய ஜனங்களுடைய கர்வம் இருக்கு வாஸ்தவம் ஸ்ரீமரகர் வந்தாது அதை எப்படி போக்குறவனுடைய புல்சிரி பாலை போகக்கூடிய உன்னுடைய வேலைக்காரிகள் எங்களுக்க வாதம் வந்து காண்பு அழகான தாமரை குப்பம் போன்ற முகத்தை வந்து முதல்ல சீகலான் எங்களுக்கு காட்ட வேண்டும் நாங்கள் வந்து தவித்து கொண்டிருக்கணும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய வணங்கக்கூடிய ஜீவர்களுடைய பாப்பத்தை போகக்கூடிய பின் இதே உன்னுடைய பாதங்கள் பாதார்கள் திருவடிக்கணும் பசுக்களை பின்தொடர்ந்து புல் மேயற்காக பசுக்கள் போகிறது பசுக்களை மேயிற பெய்கிறதுக்கு முன்னால் உன்னுடைய பாதார்வண்கள் பின்தொடர்ந்து போகிறது அதாவது கோதோளு கோதோழி ஸ்தானமே லக்ஷ்மி தேவிக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது அப்படி காளியனுடைய அந்த தலா பணாமணி நூற்றி ஒரு தல பணாமணியில் வைக்கப்பட்டு அப்படிப்பட்ட உங்களுடைய தரணார விந்தத்தை எங்களுடைய ஹதயத்தில் வை வைப்பீறாங்க மனசில் இருக்கக்கூடிய மன்மதன் அந்த காமத்தை நாசம் செய்ய வேண்டும் ஏ புந்திரிகாட்சா ஏ வீரா அழகான வாக்கியங்களை கொண்டதும் வித்வான்கள் பண்டிதர்கள் அவருடைய மனசை வந்து கவரக்கூடிய அளவில் மதுரமான உன்னுடைய வார்த்தையான மோகத்தை செய்யக்கூடிய வேலைக்காரர்களான எங்களை உன்னுடைய அதராமிரதத்தால வந்து பழைக்க செய்வீங்களா பிராணன் இருக்கு பழைக்க செய்வீங்க தாபத்தம் ஆதிபோதிகம் ஆத்தியாத்மிகம் அதாவது சொல்லணும் ஒன்றா விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு மரணம் பிராப்தமானதுதான் ஆனால் உன்னுடைய கதாமிரதத்தை பானம் பண்ணி வைத்திருக்கனால அவர்கள் செய்து வைத்து போயிருக்கிறார்கள் வியாசாரிகள்லாம் அந்த புண்ணியவான்களால் நாங்கள் வந்து ஏமாற்றப்பட்டோங்களா பிராணம் போயிருக்கோப்போம் யார் உங்களுடைய கடையை சொல்கிறார்களோ அவர்கள் தான் அதிகம் புஞ்சவான்களாக இருக்கணும் அவங்க உன்னை வந்து நேரல் பார்க்கக்கூடிய விஷயத்தில் சொல்லணுமா நாங்கள் பார்க்க மாதிரி நீ நேராக வரணும் அப்படிப்பட்ட தாப்பங்கள் அதாவது ஆதி தேவிகாதி போதிகா ஆதி ஆத்யாத்மம் சொல்லப்பட்ட தாபத்தை அடைந்து பிழைக்க செய்வது கவிகளால் அதாவது வித்வான்களால் பண்டிதர்களால் கொண்டாடப்பட்டது பாப்ப போக்கக்கூடியது கேட்ட மாத்திரத்துமே மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படியும் சாந்தி ரசம் அதாவது பரம ஆனந்தமான சாந்தி ரசத்தை பொறுமையினால் உன்னுடைய கதாமிரத்தை விரிவாக இருக்கிறபடி பூ பூமியில் யார்கள் சொல்கிறார்களோ அந்த ஜனங்கள்லாம் மற்ற வேறு ஜென்மாக்களில் ரொம்ப தானம் பண்ணியிருக்கணும் நிறைய புண்ணியம் சாதிக்கும்னால தான் இந்த ஜென்மால் அவர்களுக்கு அந்த பாத்தியம் கிடைச்சிருக்கு ஏ பிரியா ஏமாற்றவனே ஏமாற்றக்கூடியவனே குகக்கா ஏமாற்றக்கூடியவனே உன்னுடைய மந்தகாசமும் அப்படியும் அழகான அன்பாட பிரேமை நிரம்பின பார்வையும் திய தியானத்தை கொடுக்க அதை இணைப்பதனால் அது தியானம் பண்ணுறதுனால ஏற்படும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய உன்னுடைய விளையாட்டும் மனசில் வரியக்கூடிய அளவில் ரக ரகசியமாக சொன்ன செய்த சங்கேத லீலைகள் வார்த்தைகள் எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் எங்களை மனசை போட்டு அப்படியே கலக்கி விடுறதே நம்ம வார்த்தைகளால் போகிற போக்குலேயே சங்கேதமாக குறியாக அதாவது ஒரு சங்கேதமாக அப்படியே ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறதுலேயே அதாவது ஒரு சொல்லிடுவார் அதை வந்து சொன்ன வார்த்தைகள் செய்த விஷயங்கள் கலக்கி விடுறது பசு நளின சுந்தரம் சில திருநாங்குரை சீரத்தீ தினா கலில தாமனா காந்த கச்சி சலசிய யன் பசூன் நளிசுந்தரம் நாத்தே பதம் திலத்திருங்குரை சீதத்தீனா கலிலா காந்தி தினப்பீலு வனருனாவிர னரஸ்வனும் தர்ன்மு மனசின்ஸ்மரம் வீரச்சி தினபரிஷே நீலக்குல மனருன வினரஸ்வரன்மு மனசி நமர வீரே பிரணத்தம பத்மாட்சி தர்ணிமண்டலம் ஜேயமா சரணன் சந்தமஞ்சே ரமணு அர்ஜாதிகன் பிரணக்காம பத்மார்ச்சிதோ தரிமண்டனாதிபம் சந்தமஞ்சே ரமணு அர்ஜாதிகன் சுரத்தோக சுரித்தேணுனாச்சும்பிம் இத்தரவே ீரம் சுரத்தோகநரிவேணுனா சும் இத்தராக விமம் திருணம் வித்தரவீரணம் அட்டன புட்டியு ஷியாம் ஸ்ரீமுக்கடவு பக்மகிஷாம் அடத்து அன்பனா ட்ராமியாம் ஸ்ரீமுக்கடவுதி பக்மகிஷாம் பதினஞ்சாவது ஸ்லோகம் பதினொன்று மறுபடியும் பார்ப்போம் சலசீயிரஷாச்சாரயன் பசூன் நலிந சுந்தரம் கிருஷ்ணானே பதம் சில திருஷ்ணீதீனா கிருஷ்ணாகாந்தலாஷாச்சாரயன் பசூன் நலிந சுந்த கிருஷ்ணனே பதம் சில கிருஷ்ணசீதீத்தின கலிலா மன கிருஷ்ணாகாந்த தினபரீட்சை வனருன வித்தம் கணரன்முனசி நஷ மனசி நரம் கிருஷ்ண வீரைய தினபரீச்சயலை வனருனி விரும் னஸ்வர கிருஷ்ணர்சய மனசி நமரம் கிருஷ்ணவீரையாமும் கிருஷ்ணபித்தும் தரணிமண்டன கிருஷ்ணேய மாணம் கிருஷ்ணமணு கிருஷ்ண அப்பயாதிகம் பிரணத்தாம கிருஷ்ணா்சித்த தரிமண்டலம் கிருஷ்ணேயமாதிபம் கிருஷ்ண சந்தமச்சது ரமண்தன அப்பணாதிகம் புரத்திருஷ்ணோக்குணுனா கிருஷ்ணசுஷுச்சும்பித்திருஷ்ணஸ்மரவீரதேதராமரோகன रागा, वितर भवान, துரி வேணூனுன்றிஷவிஸ்மான் வித்தரவீரத்தே தராமய்வன் கிருஷ்ணா திருயாயே கிருஷ்ணாம் குட்டிலு கிருஷ்ணீமுக்கீம் கிருஷ்ணக்வா அட்டதி கிருஷ்ண அட்டதி எதுவான் கிருஷ்ணா கானனுயே கிருஷ்ண ராமபுலுத்தலம் கிருஷ்ணீமு ஜபுதீட்சா கிருஷ்ணபக்மிருதா பதினஞ்சாவது ஸ்லோகம் பதினொன்னிலிருந்து பக்தி விளக்கங்களை பார்க்கும் அர்த்தத்தை பார்க்கும் ஹே கழகா அழகியநாடன் பல விதத்தில் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணார்கள் ரொம்ப அழகான விஷயம் எப்பொழுது வந்து பசுக்களை மேய்ப்பதற்காக கோகுரத்தின் வெளியில் கிளம்புறதோ காத்தால கிளம்புறாரு அப்போ அவங்களுடைய தாமரைப்பூ போன்ற தாமரை புஷ்பம் மாறி அழகான அந்த திருவடியானது கண்ணன் வந்து பிருந்தாவனத்திலையும் கோகுரத்தின் வரைக்கும் செருப்பு போட்டுக்க வர ஆமாம் சொல்லப்பட்டது செருப்பை போட்டுக்க வர அதுவும் அந்த கஷேத்திர மகாத்மயத்தில் அவர்கள் வந்து ரொம்ப கொண்டாடி சொல்வார்கள் அதனால் அவர்கள் வந்து செருப்பை போட்டுக்கணும் கா இது பாதரக்ஷ போட்டுக்கணும் அப்படிப்பட்ட அவனுடைய திருவடியானது கல் புல்லு முள்ளு இதனால் அப்படியே குத்தி இருக்குமே இதனால் வ கஷ்டப்பட்டு வருந்துமே வருமே குத்தி இருக்குமே அப்படின்னு எங்களுடைய மனசு வந்து அஞ்சலத்தை அடைகிறது ராமாயணத்தில் தண்டகாரணத்தில் வந்து ராமனுடைய அப்படி பாதம் எப்படின்னா அந்த சீதாமாதாவனுடைய கை கைகளால் ஒரு பாரசேவை பண்ணுறார் அந்த கைகளால் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரசேவை பண்ணுற தொடக்கூடல அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு காந்தியாலேயே செவந்து போயிட்டு அவருடைய பாதங்கள் அப்படி இருக்கிற போதும் அங்கே முள்ளும் கள்ளும் அதனால் குத்தியும் ரத்த வளாராக அந்த பாதத்தை ஜனங்களுடைய அதாவது பக்தர்கள் ஞானிகளுடைய ஹதயத்தில் ஸ்தாபனம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாருன்னு நம்ம தான் ஏற்கனவே அந்த சுக்கராமாயணத்தில் பார்த்துருக்கோம் பதினொன்றாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் அதை பார்த்தோம் அப்படியே அதே மாதிரி தான் இங்கே உன்னுடைய பாதங்கள் வந்து அப்படி கல் புல்லு முள்ளால் குத்தி இருக்குமே கஷ்டப்படுமே வருத்தப்படும் கஞ்சல முடியும் ஏ வீரனே காயங்காலத்தில் நீல நிறமான அப்படியே அழகான அந்த சூர்ண குத்தளங்கள் சுருட்டை சுருட்ட ஏற்படிய முடிகளால் மறைக்கப்பட்டிருக்கு முகவ முக தாமரை அப்படி நன்றாக புழுதி அடைந்திருக்கு அந்த தாமரை பூ போன்ற அந்த திருமுகத்தில் அந்த புழுதிகள் வந்து ஒட்டின் இருக்கு அதில் வந்து புள்ளி புள்ளி புள்ளியாக அந்த அந்த வேர்வை அதில் வந்து வே இந்த புழுதி அதாவது மாடுகளால் பசுமாடுகளால் கலப்பிவிடப்பட்ட பூர்தியங்கள் ஒட்டிக்கிறது அதுக்கு மேலே நீல க இதில் அதாவது கருநீலமாக இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கக்கூடிய அந்த சுரு சுருட்டியாக இருந்த முடிகள்லாம் முகத்தை வந்து மறைக்கிறது அப்படி இருக்கக்கூடிய துருமுகத்தை தரித்து கொண்டும் அடிக்கடி எங்களுக்கு தரிசனம் காண்பிக்கும் அதனால் மனசில் வந்து ஒரு காம விகாரம் ஒரு ஒரு உங்கள்ட்ட ஒரு அன்பை வந்து ஏற்படுத்தி விட்டிருக்கோம் ஸ்மரம் மனசு ஸ்மரம் ஏற்றது அங்க மனசுல வந்து உங்கள்கிட்ட ஒரு அடைய வேண்டுங்கிற ஒரு அன்பை வந்து கிளப்பி விட்டு மனசு ஆதி ஹண்ணு ஆதி ஏற்படக்கூடிய எல்லா விதமான அதுதான் ஆதி வியாதிங்கிறது சரீரத்தில் ஏற்படக்கூடியது மனசுக்கு ஏற்படுத்தையும் என்ன சோக்கம் மோகம் அதெல்லாத்தையும் நீக்கக்கூடியவர் மனக்கவலையை நீக்கக்கூடியவர் நமஸ்கார மன்னக்கு இது பிரார்த்தனைகள் அதை கொடுக்கக்கூடியவர்கள் பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்டவர்கள் பூமிக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஆபத் காலத்தில் தியானம் செய்வதற்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சந்தமம் கொடுக்கக்கூடிய தேயம் தியானம் பண்ணக்கூடிய அப்படி சரண பங்கதம் உன்னுடைய சரணாவது தாவரை போன்ற தங்களுடைய திருப்பாரத்தை ஏ ரமணனே எங்களுடைய ஹிருதயத்தில் வைக்க அற்பய ரமணா நஸ்தனேஷு அற்பய ஹயத்தில் வைக்க வேண்டும் ஏ வீரன உங்களுடைய அதரம் அதாவது வாய் உதடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்தமானது தங்களால் ஊதப்பட்ட புல்லாங்குழல் இருக்கேன் சுரித வேணுனா நன்றாக வாழ வாசிக்கிறான் புல்லாங்குழல் அது வந்து முழுக்க முழுக்க பகவானுடைய கண்ணனுடைய அமிர்த அமிர்த்த அது வந்து ஏற்றுக்கொண்டு விட்டது நன்றாக முத்தமிழப்பட்டது மானுஷ ஜாதியில் பிறந்த எங்களுக்கு அந்த சுரத வர்த்தனம் அந்த சுரத்தை சுகத்தை கிளப்பி விடுறாப்பில் அதிகம் பண்ணுறாப்பில் விருத்தி பண்ணுறாப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய சோக நாசன் வருத்தங்களை மோகங்களையும் வருத்தங்களையும் துயரங்களையும் தீர்ப்பதாக கூடிய மற்ற விஷயங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அபிலாஷை விருப்பத்தை மறக்கச் செய்கிறாப்பில் இருக்கு எது உன்னுடைய அப்படிப்பட்ட அதராமிரத்தை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் கொடுக்க வந்து நீ பகல் வேளையில் காட்டுக்கு அந்த மாடுகள்ெய்த்து கொண்டு போகிற போதும் உங்களை பார்க்காத ஒவ்வொரு நிமிஷமும் துட்டிக்கு யுகாயது இந்த பார்க்காத நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் போல ஆகிடுது ஆமாம் அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய காலத்துல ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு துட்டியும் யுகம் போல ஆகிடுது சுகமாக இருக்கக்கூடியதை வந்து ஒரு யுகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு க்ஷணம் மாதிரி திருட்டி மாதிரி ஆகிடுது இதே பொதுவாக மனத்தை சேர்ந்த ஒரு விஷயம் அப்படி குட்டில குந்தளம் அப்படி சுருண்ட சுருண்டாக இருக்கக்கூடிய சூர்ண குந்தலங்கள் தலைமுடியோவில் இருக்கக்கூடிய குன்னுடைய அம்முகத்தில் வந்து விழருது நெற்றியில் வந்து விழருது அப் வந்து விடருது அப்படிப்பட்ட திருமுகத்தையும் பார்க்கக்கூடிய கண்களுக்கு இந்த பிரம்மா இருக்காரு அவர் வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு கருணையே இல்லாதது அவருக்கு வந்து ஒரு வியவஸ்தையே இல்லை அவருக்கு வந்து ஒரு அந்த ஒரு இந்த பாகியமே இல்லை அவர்கள் வந்து கண்களுக்கு எமையை திருட்டித்து வைத்தானே அவர்களுக்கு வந்து அனுபவிக்கிற விஷயமே தெரியலையே எமைகளை வந்து திருட்டித்தானே அதாவது இமைகளை கொற்ற நேரத்தில் அந்த கண்களால் உன்னுடைய முகத்தை பார்க்க முடிவு இருக்குது தரிசனம் விட்டு போகுது அப்படிங்கிறார் விவரமாக பார்க்கணும் மேலே பார்க்கணும் ராதேகிருஷ்ணன்